வணக்கம் நற்றினையின் ஒரு நிமித யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனா உங்களை பலவீனர்கள் என்று சொல்லாதீர்கள் உங்கள் ஆன்மா ஆமாவால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை நன்றி வணக்கம்